அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லு அலகி வசல்லம் அவர்களிடம் ஒரு சமயம் அல்லது கைதிகளை அவர்கள் பங்கீடு செய்தார்கள் சிலருக்கு அவர்கள் கொடுத்தார்கள் சிலருக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டார்கள் கொடுக்காமல் விடப்பட்டவர்கள் குறைபட்டுக் கொண்டனர் என்ற தகவல் அவர்களுக்கு கிடைத்தது உடனே நபி சொல்லு அலிகி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து அவனை போற்றினார்கள் பின்பு அம்மா அல்லாகுவின் மீது சத்தியமாக விட்டுவிட்டேன் எனக்கு மிகவும் விருப்பமானவராவார் எனினும் நான் சிலருக்கு கொடுத்ததெல்லாம் அவர்களின் உள்ளங்களில் பயமும் குழப்பமும் உள்ளதை நான் பார்த்ததால்தான் சிலரை அவர்களின் உள்ளங்களில் அல்லாஹு ஏற்படுத்திய செல்வம் மற்றும் நல்லதை கவனித்தும் தான் நான் விட்டுவிட்டேன் அவர்களில் இந்த அமரிபெண் தகுப்பும் ஒருவர் என்று கூறினார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நபி சொல்லாக செல்லும் அவர்களின் இந்த வார்த்தை எனக்கு சிவப்பு நிற ஒட்டகைகளை விட விருப்பமானவையாக இருந்தது என்று அமரிபன் தகுப்பு ரஜிவம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது இரண்டு மூன்று